மூன்று இருபத்தி மூன்று மூட விக்ஷிப்திப்த ஏகாகரநிறுத்தாஸ் சித்தபேதாஸ் அந்தர பரிணாமா மூன்று இருபத்தி மூன்று சித்த பரிணாம வளநிலைகள் ஒன்று நிலை இரண்டு உத்வேக நிலை மூன்று சிறுநிலை நான்கு ஒருமுகமான நிலை ஐந்து தூயநிலை என 5 படுநிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன மூன்று இருபத்தி மூட சித்தசிய விபரிய விருத்தி வசாத் ஜீவசிய சூதரத்வம் ததா பிராமண கலா மாத்திர இன்றிய கிராயஸ்தூல விஷய பிரகாசாத் கலி மூன்று இருபத்தி நான்கு கடவுளின் பிரபஞ்சத் தோற்றத்தில் நமக்கு கண்ணெதிரே விளக்கமுறும் முதல்தளமான பூலோகத்தில் ஜடமான புலன்களால் கிரகிக்கப்படும் ஸ்தூல விஷயங்களே உண்மை எனக் கருதும் சித்தம் மூடநிலை இல் பொய்யறிவு விபரிய விருத்தி உள்ளதை உள்ளபடி அறியாமல் குறைவாகவோ அல்லது அறிவது வசமாகின்றது இந்த நிலையில் உள்ள மனிதர்கள் சூத்திரத்தன்மை உடையவர்கள் பிறருக்கு சேவகம் செய்யும் சேவக படிநிலை எனப்படுவர் இம்மூட நிலையிலுள்ளோர் ஒரு சூரிய மண்டலத்தில் பெரும்பான்மை ஆகும்போது அந்த யுகம் சதுரியுக காலக்கிரம சுழற்சியில் கலியுகம் பகுத்தறிவு குன்றி ஆன்மீக அறியாமையில் இருப்பது எனப்படும் மூன்று இருபத்தைந்து பிரமண பிரதம பாத பூர்ணத்வே விதிய சூக்ம விஷய ஞானா பிராப்த சந்திகாலே சித்தசிய விக்ஷேபஸ்ததா பிரமாண விற்பிவசா சத்ரியத்வாம் மூன்று இருபத்தாறு ததா சத்குரு லாபோ பக்தி யோகஸ்ததா லோகாந்தர கமனம். மூன்று இருபத்தைந்து கடவுளின் பிரபஞ்சத் தோற்றத்தின் முதல்தளமான பூலோக ஸ்தூல விஷய அனுபவத்திற்கு பிறகு மனிதர்கள் சூட்சம விஷயங்கள் விளக்க வேண்டி அவை அனுபவமாகும் கடவுளின் பிரபஞ்சத் தோற்றத்தின் இரண்டாவது தரத்திற்கு புவார் லோகத்திற்கு செல்ல விழைகிறார்கள் இந்த இடைப்பட்ட சந்திகால இடைவெளியில் சித்தம் உத்வேக நிலை அடைந்து அரியம் அளவைகள் விருத்தி வசமாகின்றது இந்த நிலையில் உள்ள மனிதர்கள் சத்திரியத்தன்மை உடையவர்கள் உண்மையை நிலைநாட்ட போராடுபவர்கள் எனப்படவர் மூன்று இருபத்தாறு அவ்வமயம் உண்மையை நாடுபவர்க்கு வழிகாட்ட மெய்யுணர்ந்த சத்குரு அமைய பெறுகிறார் அவர் குருவின் உபதேசத்தின்படி நடந்து தொடர்ந்த பயிற்சியினால் கடவுளின் உண்மையை தெரியப்படுத்தும் பிரணவ ஒளிரும் ஜோதி தரிசனத்தையும் அகத்தே விளங்க அவற்றில் லயமடைந்து பக்தியோகத்தினால் தனது உண்மையறியா நிலையிலிருந்து மீண்டு மெய்பொருளான கடவுளை நோக்கி படிப்படியாக பல லோகங்களை கடந்து செல்ல ஆரம்பிக்கின்றார் அளவைகள் இலக்கணம் பதஞ்சலி யோகா சூத்திரம் டிவாய் ஒன்று ஏழு புலன்களால் நேரடி காட்சி குறிகளால் உயித்துணரும் அனுமானம் நம்பத்தகு பிறர் மூலம் அறியும் ஆகமம் என அரியும் அளவைகள் 3 மூன்று இருபத்தேழு பூ புவ மகஜன தப சத்யம் இதகா மூன்று இருபத்தி ஏழு அண்டத்தில் உள்ள ஏழு புவனங்களுக்கு சுவர்க்கங்கள் அல்லது லோகங்கள் என்றும் பெயருள்ளன அவையாவன ஒன்று பூலோகம் அல்லது பாஞ்ச தத்துவங்கள் முக்கோணங்களுடன் ஸ்தூல ஜடரூபத்தில் பஞ்ச போதங்களாகவும் சக்தியாகவும் வெளிப்படும் கோலம் இரண்டு புவலோகம் அல்லது பாஞ்ச தத்துவங்கள் முக்கோணங்களுடன் சூற்றுமா பிராணரூபத்தில் சக்தியாக வெளிப்படும் கோலம் மூன்று சுவர்லோகம் பஞ்ச தத்துவங்கள் முகுணங்களுடன் காரணரூபத்தில் சக்தியாக வெளிப்படும் கோலாம் நான்கு மகர்லோகம் அல்லது மயையின் பிரகிருதி இயக்கே கோலம் ஐந்து ஜனலோகம் அல்லது சைதன்யத்தின் கோலம் ஆறு தபலோகம் அல்லது கடவுளின் பேரணர்வு கோலாம் சத்தியலோகம் அல்லது தோற்ற கலப்பற்ற கடவுளின் கோலாம் மூன்றுலோகே பிராமணத் ஜெகதிரகாசாபர ஜீவசிய த்விஜத்வம் ச ததா சித்தசிய க்ஷிப்தத்வா தசியவிருத்தி விகல்ப மூன்று இருபத்தெட்டு கடவுளின் பிரபஞ்ச தோற்றத்தின் இரண்டாவது தளமான புவர்லோகத்தில் உள்ளுலகத்தை பிரகாசப்படுத்தும்ூற்றும விஷயங்களை கிரகிக்கக்கூடிய திறனுடைய சித்தம் சிற நிலை அடைய ஏதுவாகி கற்பனை விகல்ப விருத்தி உண்மையை பற்றி மனதில் உண்டாகும் கருத்துக்கள் வசமாகின்றது இந்த நிலையில் உள்ள மனிதர்கள் இருபிறப்பாளர்கள் கீழ்த்தள லோகத்திலிருந்து மேல்தள லோக அனுபவங்களுக்கு புகுவதனால் எனப்படுவர் இந்த நிலையிலுள்ளோர் ஒரு சூரிய மண்டலத்தில் பெரும்பான்மை ஆகும்போது அந்த யுகம் சதுர்யுகால கிரம சுழற்சியில் துவாபர யுகம் பகுத்தறிவும் அறிவும் ஓரளவுக்கு வளர்ந்து இருப்பது பொருட்சக்தியின் உபயோகங்களை அறிந்த யுகம் எனப்படும் கற்பனை விகல்பா விருத்தி இலக்கணம் பதஞ்சலி யோகா சூத்திரம் பி வாய்எஸ் ஒன்று ஒன்பது இல்லாத ஒன்றினை மனத்தினால் காணும் காட்சி கற்பனை மூன்று இருபத்தொன்பது ஸ்வர்கே சித்தசிய ஏகாகிர தயா விர்தி ஸ்மிருதி தத பிராமணிய பாத ஜகத்காரண பிரகிருதி ஞான வசாக்கிரேதா ததா விப்ரத்வம் ஜீவசிய மூன்று இருபத்தொன்பது கடவுளின் பிரபஞ்சத் தோற்றத்தின் மூன்றாவது தளமான சுவர்லோகத்தில் பிரபஞ்சத்திற்கு காரணமான இயற்கையை பற்றிய அறிவே கிரகிக்கக்கூடிய திறனுடைய சித்தம் ஒருமுகமான நிலை அடைந்து அதில் ஞாபக சுருதி விருத்தி உண்மையை பற்றிய தினமான அறிவு இந்த வசமாக உள்ள மனிதர்கள் அறிவாளிகள் விப்ரர்கள் கடவுள் பிரபஞ்சம் பற்றி நன்கு கற்று முழுமை பெறற்கு அருகாமையில் உள்ளவர்கள் எனப்படுவர் இந்த நிலையில் உள்ளோர் ஒரு சூரிய மண்டலத்தில் பெரும்பான்மை ஆகும் போது அந்த யுகம் சதுர்யுக கால கிரம சுழற்சியில் திரேதா யுகம் ஆன்மீக அறிவும் நன்கு வளர்ந்து இருப்பது மனோசக்தியின் உபயோகங்களை அறிந்த யுகம் எனப்படும் ஞாபக சுருதி விருத்தி இலக்கணம் பதஞ்சலி யோகா சூத்திரம் டிவாய் எஸ் ஒன்று முன்னம் அனுபவித்து அழியாமல் இருக்கும் நினைவுகள் ஞாபகம் மூன்று முப்பது மகர்லோகே சித்தசிய நிறுத்தத்வா தஸ்யவிருத்தி நித்ரா த சர்வ விகார அபாவே பிரமவத் சுவாத்மா அனுபவாத் பிராமணத்வம் ததா பிராமணஸ்துரியாம்ச சத்பதார்த்த பிரகாசாத் சத்யம் மூன்று முப்பது கடவுளின் பிரபஞ்சத் தோற்றத்தின் நான்காவது தளமான மெய்ப்பொருளை பிரகாசிக்கும் மகர்லோகத்தில் சித்தம் தூய நிலை அடைந்து அது நித்திரை விறுத்தி எண்ணங்களற்ற மனோலய நிலை வசமாகின்றது அவ்வமயம் எல்லா பிரபஞ்ச மாறுபாடுகளும் நீங்கி கடவுளை போன்று தானும் மாயையின் எல்லைக்கப்பாற்பட்ட அனுபவத்தை பெறுவதால் இந்த நிலையில் உள்ள மனிதர்கள் பிராமணர்கள் கடவுள் அனுபவம் பெற்றவர்கள் எனப்படுவர் இந்த நிலையில் உள்ளோர் ஒரு சூரிய மண்டலத்தில் பெரும்பான்மை ஆகும்போது அந்த யுகம் சத்திய யுகம் முழுமையான மெய்யுணர்வுடன் இருப்பது எனப்படும் விருத்தி இலக்கணம் பதஞ்சலி யோகா சூத்திரம் டிவாய் ஒன்று பத்து தன் உணர்வற்ற நிலையே அனுபவிக்க விழையும் விருத்தி நிறே மூன்று முப்பத்தொன்று ததபீ சநியாசான் மாயா அதுத ஜன முக்த சந்யாசி 3. 32. தத சைதன்ய பிரகடித தபோ லோகே ஆத்மனோ அற்பணாத் சத்தியலோகஸ்தே கைவல்யம் மூன்று முப்பத்தொன்று அந்த மாயையின் எல்லையில் கடவுள் உணர்வை அனுபவித்துக் கொண்டே முழுமையாக தன் கர்ம விதைகளை தியாகம் செய்து மனம் தூய்மையடைந்து மாயைக்கு அப்பாற்பட்ட ஜனலோக அனுபவத்தை அடைகிறார்கள் அவ்வமையம் அவர்கள் கடவுட்சை வெறுமனே பிரதிபலிக்காமல்தானே அச்சைதன்யத்தை பிரகாசிக்கிறார்கள் அந்நிலையில் அவர்கள் ஜீவன் சந்நியாசிகள் மறுபடியும் மாயையின் கட்டுக்குள் பிறக்க அவசியமில்லாதவர்கள் எனப்படுவர் மூன்று முப்பத்தி ஜனலோகத்திலிருந்து கடவுட் சைதன்யத்தை பிரகாசித்துக் கொண்டு தனது தனித்துவத் தன்மையையும் கடவுட்பேரிணர்வில் தியாகம் செய்துவிட்டு தபோலோக அனுபவத்தைப் பெறுகிறார்கள் அப்படியாக கடவுட்பேரிணர்வுடன் கலந்து பின்னர் கடவுளும் தானம் இரண்டர ஒன்றுபட்டு கைவெளிய சித்தியே சத்தியலோகத்தில் அடைகிறார்கள்